அல்லாஹா குசு படைத்து அந்த நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார் பூமியை அழகாக வைக்க மரம் புட்ண்டுகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார் அதே போன்று ஆண் பெண் என்ற இந்த வாழ்க்கையிலே அல்லாஹா குசு அவர்களை அழகுபடுத்த அவர்களுக்கு கண்குளிர்ச்சி கொடுக்க அல்லா குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் அருள் இஸ்லாத்திலே பல நதிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம் அல்லாஹா இந்த குழந்தை பாத்தியத்தை சிலருக்கு ஆண் மக்களை மட்டும் கொடுப்பான் இன்னும் சிலருக்கு பெண் மக்களை மட்டும் கொடுப்பான் இன்னும் சில மக்களுக்கு ஆண் பெண் இரண்டு தாராரையும் கலந்து கொடுப்பான் இன்னும் சிலருக்கு அல்லாஹ் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவர்களை பிள்ளை இல்லாத சந்ததி இல்லாத மலடிகளாக விட்டு வருகிறான் கண்ணியமானவர்களை சுவாய்பு அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய பெண் மக்களை கொடுத்திருந்தான் அதே போல யகுப் அவர்களுக்கு அல்லஹ் நிறைய ஆண் மக்களை கொடுத்திருந்தான் அதே போல ஹவரத்து நாயம் சொல்லோ அழகம் அவர்கள் எங்களுடைய நபி முஹம் அவர்களுக்கு எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியம் எனவே குழந்தைகளும் விளங்கிக் வேண்டும் பிள்ளைகளும் விளங்கிக் வேண்டும் நாம் ஒரு இலக்கியத்தோடு வாழ வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய பொறுப்புதாரிகள் தாய்மார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்களும் ஒரு இலட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள் எங்களிடத்திலே முன்மாதிரி காணப்பட வேண்டும் குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அல்லாவும் ரசூலும் விரும்புகின்ற நாளைய கையாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை ஆக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாகவும் பிள்ளைகள் தாய்மார்க்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இதற்கு நிறைய வரலாறுகளை காண முடிகிறது சொல்வார்கள் பிள்ளைகளை பார்த்து மகள் மகன் நீ படி ஓது என்று சொல்வார்கள் ஆனால் மகன் ஓகமாட்டான் டிவி பார்க்க வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பிள்ளை டிவி பாக்கும் படி படி என்று சொன்னது ஓடு ஓது என்று சொன்ன பிள்ளை தொழு தொழு என்று சொன்ன பிள்ளை சொலவில்லை எதை செய்ய சொன்னதோ அதை செய்யவில்லை எதை செய்ய வேண்டாம் எதை பார்க்க வேண்டாம் டிவி பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் அதை பார்த்தது என்று சொன்னால் எங்களிடத்திலே முன்மாதிரி இல்லை ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் வீட்டு சூழலிலே வாழக்கூடிய தாய்மார்கள் நாங்கள் எதை செய்கிறோமோ அதை பார்த்துத்தான் பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் வீட்டிலே வாப்பா உமா டிவி பார்த்தால் வாப்பா உமா நேரத்தை வீணாக கழித்தால் குழந்தைகளும் அப்படித்தான் நாங்கள் டிவி பார்க்க நாங்கள் நாடகம் பார்க்க எங்களுடைய குழந்தைகள் படிக்க அது நடக்காது கண்ணியமானவர்களே எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த முக்கியமான நேரங்களிலே குரான் செய்ய வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளும் யோசிக்க வேண்டும் இந்த பெற்றாருடைய மனதை நான் நோகடித்து விடக் கூடாது இந்த தாய்மார் எங்களுக்கு அவங்க எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு குழந்தைகளும் வழங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு குழந்தையை சாதாரணமாக பெற்றெடுக்கவில்லை பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு ஒரு தாய் பிறக்க செய்கிறார் அல்லா அந்த வழியாற்றுகின்ற போது ஆளாகிறார் சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் மவுத்தானா என்றால் அல்லாவிடத்தில் அந்த தாய் சஹீது என்று சொன்னார்கள் அந்த அடையக்கூடிய ஒரு பாத்தியத்தை பெற்றவர்கள் தான் தாய்குளம் எனவே அன்பான தாய்மார்களே அந்த தாய்மார்களத்தில் குழந்தைகளே இந்த பெற்றாருடைய மகிழ்விகளை விளங்கிக் கொள்ளுங்கள் பத்து மாதம் எங்களுடைய வயிற்றிலே எங்களை தாய்மார் வயிற்றிலே சுமந்து சுமக்கக்கூடிய அந்த காலப்பகுதியிலே பல பிரச்சனைக்கு ஆளாகின்றார்கள் நினைத்தவாறு சாப்பிட மாட்டார்கள் நினைத்தவாறு குடிக்க மாட்டார்கள் நினைத்த வேலை எல்லாம் செய்ய மாட்டார்கள் திருமண வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது நினைத்தவாறு அங்கு சொந்தக்கார வீடுகளுக்கு போக முடியாது இப்படி பல தியாகங்களுக்கு மத்தியில் தான் அந்த தாய் அந்த பிள்ளையை சுமந்து பெற்றதுக்கு பின்னாலும் பல சிரமப்படுகிறார் தன்யமானவர்களே பெற்றதுக்கு பின்னால் ஐஸ்கிரீம் ஆசை வரும் தின்னமாட்டால் என்னுடைய பிள்ளைக்கு தடுமல் இருமல் வந்துவிடும் என்று அந்த தாய் தன்னுடைய தேவை தன்னுடைய சாப்பாட்டு தேவையை கூட குழந்தைகளுக்கு அவனை தியாகம் செய்யக்கூடியவர் தாய் கண்ணி மாணவர் வீட்டிலே சமைப்பார்கள் எல்லோரும் சமைப்பதற்கு பின்னால் வாப்பா உப்பு இருந்தா ருசி இருந்தா உரப்பிருந்தா வாப்பா சாப்பிடுவா பிள்ளைகளும் அப்படித்தான் மகன் வருவார் மகள் வருவாள் எல்லோரும் அழகாக சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவார்கள் உப்பு காணாவிட்டால் பிள்ளை சொல்வார் சாப்பிட முடியாதமா என்னம்மா உப்ப கூட போட்டீங்க நான் கடையில போய் சாப்பிடுறேன் ஆனால் கண்ணியமானவர்களே எப்போது அவரை எல்லோரும் சாப்பிட்டு விட்டு மீயினால் தான் சாய் சாப்பிடுவாள் மீயாவிட்டால் அந்த தாய் சாப்பிட மாட்டால் சாப்பிடுவதை போன்று நடிப்பால் தன்னுடைய குழந்தைகள் கவலைப்பட்டு விடக் குழந்தைகளுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் சில தாய்மார்கள் புரஸ்துடைய வேதனை தாங்க முடியாமல் இறந்த வரலாறு பன்றோம் இன்றைய விஞ்ஞானம் உண்மைப்படுத்துகிறது புரஸ்ர கஷ்டம் இருக்கிறதே இந்த கஷ்டம் சாதாரண ஒரு கஷ்டம் அல்ல ஒரு மனிதன் விபத்திலே கஷ்டத்தை விடவும் அதிகளவான கஷ்டத்தை ஒரு தாய் புரட்ச வேதனை அனுபவிக்கிறார் அந்த தாயுடைய தைரியத்தை பாருங்கள் ஒரு குழந்தை பெற்றெடுத்து இரண்டு மூன்று வருடம் சென்றதுக்கு பின்னால் அடுத்த குழந்தையை பெற வேண்டும் என்ற ஆசை அந்த தாயுடைய உள்ளத்திலே வருகிறது அது போதும் அந்த தாயுடைய தைரியத்தை எடுத்து காட்டுவதற்கு சொல்லுன்கள்ருக்கு முன்னால் இப்படி மௌத்தானால் அந்த பிள்ளை நூடாக அந்த தாய் அந்த பெற்றோர் துவக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள் உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவையான இன்பத்தை அனுபவிங்களை உலகத்திலே புரட்சி செய்த ஒரே ஒரு காரணத்துக்காக சிறப்பை கொடுக்கிறார் எனவே கண்ணியமான தாய்மார்களே இந்த குழந்தைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அமானுதம் அல்லாஹு அந்த குழந்தையை வீணா அழகு என்று சொல்கிறான் அல்லா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்று சொல்கிறான் தெரியும் மிகப் பிரபலியமான ஒரு நதிரியா அழைத்தலாம் கொடுக்கப்பட்ட ஒரு நதி எந்த அளவென்றால் லக்கரியா அழைச்சலாம் அவர்கள் குழந்தைய பாக்கியம் இல்லாததால் ஒவ்வொரு நாளும் துவா கேட்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லா ஒரு துவா கேட்கிறார்கள் மிக பெரிய பெரிய செனல் பண்ணவில்லை பெரிய பெரிய டாக்டர் மாரை சந்திக்கவில்லை படைத்திடத்திலே முறையிடுகிறார்கள் கண்ணியமானவர்களே சொல்கிறார்கள் சொல்கின்றார்கள் யார் என்னை தனி மனிதனாக ஆக்கிவிடாதே நிச்சயமாக என்னை தனி மனிதனாக ஆக்கிவிடாதே நான் மரணித்தாலும் எனக்கு பின்னால் என்னுடைய அமல் துண்டிக்கப்படாமல் இருக்க எனக்கு ஒரு வாரிசை தந்திருவாயாக நிச்சயமாக பிரார்த்தனை சொல்லி காட்டுகிறான் கண்ணியமானவர்களை அவர்கள் கேட்டது பிள்ளையை மாத்திரம் கேட்கவில்லை என்னது தந்ததி அட்டவர்களாக என்னை விட்டு விடாத என்று கேட்டார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கேட்கிறார்கள் யா அல்லா வழிப்பட்ட குழந்தையாக உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு குழந்தையை தா ஒருமனை பிள்ளையை தா என்று அந்த நதியை கேட்கவில்லை யா உனக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடிய உன்னுடைய உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற கூடிய ஒரு சாதகான குழந்தை என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள் காலங்களுக்கு பின்னால் விடையளிக்கிறான் அவருக்கு நாங்கள் விடையளித்தோம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் சொல்லுகிறான் அந்த தாய் நீக்கி குழந்தையை கொடுத்தான் என்பதை சொல்கிறான் அந்த குழந்தைக்கு யாரு பேரை வைத்தது அல்லஹுவே பேரை வைத்தான் யாதோ யா நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை பேர் வைத்து தருகிறேன் நன்மாராயமாக தருகிறேன் இந்த பேர் இந்த குழந்தைக்கு யாரும் இதுக்கு முன்னுக்கு வைக்கல அல்லா ஒரு பிள்ளைக்கு பேரை வைத்து இப்படி கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாட உதவி இதுதான் அல்லாட உதவி இதுதான் ஆனா கிடைக்கக்கூடிய பிள்ளை ஆம்புல பிள்ளையா இருந்தாலும் குறைஞ்சு பெண்ாலும் குறைந்து கொள்ளிபு எதை பெற்றுக் கொள்ளணும் சொல்லுவார்கள் சில மனிதர்கள் பெண் பிள்ளை கிடைத்தால் செலவு என்று சொல்வார்கள் ஆண் பிள்ளை கிடைத்தால் வரவு என்று சொல்வார்கள் கண்ணியமானவர்களே இது இஸ்லாச்சை புளி தோன்றி புதைக்கின்ற வார்த்தை அல்லா ரசூலை மனிதர்கள் சொல்லக்கூடிய நாம் எல்லோரும் சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழக்கூடியால் நபிகள் நாயம் சொல்லு அழகி வசல்லும் அவர்கள் சுவர்க்கத்தில் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்களை நிறையவே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பல வயதுடையவர்களாக வாழுகிறோம் ஆனால் ஒரு நாள் நாங்கள் மரணித்து விட்டால் அல்லாஹ் எங்களை எப்போதும் பதினெட்டு வயதுடைய இளம் பெண்களாகத்தான் சுவரக்கத்துக்கு அனுப்புகிறான் எங்களுடைய தாய்மார்கள் தாய்மார்களுடைய தாய்மார்கள் வயது முடிந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் எங்களை ஒரு நாள் கயாமத்துடைய அல்லாஹ் எங்களை சுவர் விசாரணை முடிந்ததுக்கு பின்னால் சுவர்க்கம் அனுப்புகின்ற போது இளமையை தந்து அனுப்புகிறான் அந்த சுவர்க்கம் சென்றதுக்கு பின்னால் பதினெட்டு வயது தான் அந்த பதினெட்டு வயது ஆயிரம் அல்ல பல்லாயிரம் வருடங்கள் போனால் சுவர்க்கத்திலே கூடிய வயது மாறாது எப்போதும் இளமை பருவம் தான் அந்த இளமை பருவத்திலே சுவர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் குழந்தைகளை சமூகத்திலே உருவாக்குங்கள் அல்லா தந்திருக்கின்ற பெண் பிள்ளையா அல்லது ஆண் பிள்ளையா அதை துறந்திக் கொள்ளுங்கள் காலத்திலே ஒரு விடயம் இருந்தது அது பாரதூரமான ஒரு விடயம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் கிடைத்தால் என்ன செய்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் அவர்களுடைய முகங்களிலே சந்தோஷம் இருக்காது அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை கொடுத்தால் அல்லாஹ் பெண் பிள்ளையை கொண்டு அல்லா நன்மாராயம் சொன்னால் வல்லவத்தம் அவருடைய முகம் கருத்து கோபப்பட்டிருப்பார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா பெண் பிள்ளை என்று விளங்கி தாயை அந்த பெண் பிள்ளையை பிரசவிக்க முன்னால் தாயை கொண்டு விடுவார்கள் அல்லது குழந்தை பெற்றதுக்கு பின்னால் அந்த பெண் பிள்ளையை கொண்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட காலம் ஒரு ஜாகிலிய காலம் ஆனால் அந்த காலமுடைய மக்களாக யாரும் இருந்து விடக்கூடாது எதை தந்தாலும் அல்லாஹ் எங்களை தருகிறான் என்பதை நாம் அதை பொருந்திக் வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே அல்லா தந்திருக்கின்ற குழந்தைகள் இருக்கிறார்களே பிள்ளைகள் இருக்கிறார்களே எங்களுடைய சாலையான பிள்ளைகள் இருக்கிறார்களே இந்த பிள்ளைகள் தான் அழியாத சொத்து சாலையான குழந்தை அழியாத செல்வம் மவுஸ்தா போனதுக்கு பின்னால் நானும் நீங்கள மௌசாகி விட்டால் ஒரு எங்களுடைய தாய்மாரும் மௌசாகி விட்டால் அல்லது பாப்பா மாரி விட்டால் கபை அடக்கி விடுவார்கள் அடக்கியதுக்கு பின்னால் நோம்பு கிடையாது அடக்கியதுக்கு பின்னால் ரசாத்து கிடையாது கண்ணியமானவர்களே ஒரே ஒரு அமல் எங்களுடைய அமல் தான் இந்த உலகத்திலே வாழ இருந்த போதுதான் நாங்கள் சொல்லுவோம் வாழ் இருந்த போதுதான் நோம்பு முடிப்போம் வாழ் இருந்த போதுதான் கொடுப்போம் ஹஜ் செய்வோம் ஆனால் மௌசாகிவிட்டால் எங்களுடைய கபல் அடக்கப்பட்டு அந்த அமல் எல்லாம் அதோடு முடிந்துவிடும் நான் இந்த உலகத்திலே செய்து கூடிய பிரதிபலையை தான் கபருக்கு தருவான் ஆனால் கபு ஒவ்வொரு நாளும் பிரகாசம் அளிக்க வேண்டுமா கபு ஒவ்வொரு நாளும் சோரிக்கத்தின் பூஞ்சோலையாக இருக்க வேண்டுமா நரகத்தின் படுகொலியாக அந்த அந்த கபு இருந்து விடக் கூடாது என்று ஆசைப்படக்கூடியவர்கள் சாலகான குழந்தைகளை தங்களுடைய தபருக்கு நன்மைகளை செய்து அனுப்பக்கூடிய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு பிள்ளைகளும் சாய் தாப்பனுடைய மனதிகளை ஒழிக்க கூடாது எந்த அளவென்றால் அல்லாவை கூதல் சொல் அல்லாஹோ அழகி வசல் அவர் உடைக்கிறார்களோ அவர்கள் யாரெல்லாம் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகின்றார்களோ அவர்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்றார்கள் அல்லாவின் கோபம் பெற்றோருடைய கோபத்திலும் அல்லாஹுவின் சந்தோஷம் பெற்றோருடைய சந்தோஷத்திலும் இருக்கிறது குழந்தைகள் பாப்பா சந்தோஷமாக வைத்தால் அல்லா உங்களோட சந்தோஷமாக இருக்கிறான் அல்லாஹ் உங்களை பார்த்து அல்லா சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் எங்கள் மீது அல்லாஹ் எங்களை விரும்பி விட்டால் கல்வியை தருவான் ஒழுக்கத்தை தருவான் உள்ள பிரச்சனைகளை நீக்குவான் இந்த உலகத்திலே எந்த நெருக்கடியும் வராது இந்த குழந்தைகள் அதிகாரத்திலே பெரிய குழந்தைகளாக மாறப் போகிறார்கள் அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பான் எனவே நாங்கள் பெற்றாருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த ஒரு பிள்ளைகளும் எல்லா விடயங்கள் பெண்ணுடைய தாய்மாரத்திலே கேட்கக்கூடாது எதை வேண்ட வேண்டுமோ அதைத்தான் கேட்க வேண்டும் கேட்டதை எல்லாம் விரும்பக்கூடியதெல்லாம் கேட்கக்கூடாது நிலைமைக்கு ஏற்றால் போல் செலவுகளை வைத்துக் வேண்டும் நினைச்சவாறு செலவழிக்கவும் கூடாது கண்ணியமானவர்களே அல்லாவின் தூதர் செல் அல்லா சொன்னார்கள் மரணித்து விட்டால் அந்த மனிதனை பின் தொடரக்கூடிய மூணு அமல் இருக்கிறது குழந்தை அந்த பெற்றோருக்காக அழுது அழுது கெஞ்சி து வாக்கக்கூடிய சாலையான குழந்தையை விட்டுச் சென்றால் அதை விட மிகப்பெரிய செல் அந்த உலகத்திலே வேறு ஒன்றும் இருக்க முடியாது எனவே கண்ணியமானவர்களே செல்வத்தை ஒரு அமலை தான் அழைச்சலாம் கேட்டார்கள் என்னை தனி மனிதனான உலகத்தில் ஆக்கி விடாது எனக்கு ஒரு குழந்தையை தாயா அல்லா அழியாத செல்வத்தை தாயா அல்ல ஒரு நாள் நான் மரணித்தாலும் என்னுடைய கபருக்கு நன்மைகளை அனுப்பி வைக்கக்கூடிய குழந்தையை தாயா ல்லா அல்லாஹ் ஒரு நதியை குழந்தையாக கொடுத்தான் கன்னியமானவர்கள் ஒவ்வொரு தாய்மார்க்கணும் தேறுதலாக இருக்கின்ற போது அல்ல எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அழகாக வைத்து வைக்கின்ற போதுதான் இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே உருவாக்க முடியும் வீட்டு சூழல் மோசமாகி போனால் வீட்டு சூழல் அதாவது பயங்கரமான சாவமான சூழலாக இருந்தால் அந்த குழந்தைகளை நல்ல முறையிலே உருவாக்க முடியாது இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் திரு பிராயத்திலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அதுதான் குழந்தைகளுடைய மனதிலே இறங்கும் ஏழு வயதில எங்களுடைய குழந்தைகளுக்கு தொலை நாங்கள் ஏவ வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயது வந்து விட்டால் ஆம்புல பிள்ளையாக இருக்கட்டும் செண்பிள்ளையாக இருக்கட்டும் ஒவ்வொரு தாய்நாறுகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுமாறு ஏவ வேண்டும் அந்த ஏழு வயது வயது முதல் பத்து வயது வரைக்கும் அந்த பிள்ளைகள் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் ஏழு வயதில இருந்து பத்து வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு பதினைந்து விடுத்தம் அந்த குழந்தைக்கு சொலு சொலு என்று சொல்லப்படணும் வாப்பாட்டு இருந்தாலும் பிள்ளைகிட்ட கோல் பண்ணி கேட்கணும் ஏழு வயதை சொல்கையா மகள் நேற்று சொல்லுதையா நேற்று சொல்லுதையா அந்த பாப்பா கேட்கணும் கண்ணியமானவர்களே பிள்ளை ஏழில பத்து வயது வரைக்கும் பிள்ளை தொலை இல்லண்டா பிள்ளைக்கு குற்றம் இல்ல பத்து வயதுக்கு பின்னால்தான் பிள்ளைக்கு அல்லா குற்றம் ஆனால் வயதில் இருந்து பத்து வயது வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுமாறு வாப்பா உமா சொல்ல இல்லண்டாக்கு தண்டனை இருக்கிறது சொல்லோடும் ஆனா பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தொலை பழகோடும் பத்து வயதால் தொலை இல்லண்டா வாப்பா அம்மா பிள்ளைகளுக்கு காயம் வராத மாதிரி அடித்து தொலை பழகும் தன்யமானவர்களே பத்து வயது இல்ல பல வயதுகளை அடைந்த நாற்பது வயது தாண்டியும் தொழுகையிலே பேறுதல் இல்லாத பெற்றார்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் எப்படி வெக்கம் தன்னுடைய குழந்தைகளுக்கு தொழுமாறு சொல்லுவார்கள் எப்படி எங்களால் நாங்கள் தொழிலை எப்படி சொல்ல முடியும் கண்ணியமானவர்களே தொழுகையிலே இருங்கள் குழந்தைகளையும் சொல்ல பழக்குங்கள் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நீங்கள் முசல்லாவை போட்டு தொழுவீர்கள் சேர்ந்து செய்யும் இதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே இருக்க முடியும் அவரது நாயம் சொல்லலாக அவர்கள் தொழுகைக்கு போவார்கள் தொழுகையிலே சொல்லல்லா சுஜூது செய்த ஒரு பிள்ளைகள் தொழிலே தொகிக்கொள்ளுவார்கள் நடு சொல்லல்லாகோ அலைவசலம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் சுஜூதை நீட்டுவார்கள் சகாதத்தை கேட்பார்கள் குழந்தைகளுடைய நாடி சொல்கையிலே சுஜூதை நீட்டினேன் என்று நபிகளாக சொல்லுவார்கள் கண்ணியமானவர்களை ஒரு முறை செல்லல்லாக தன்னுடைய குழந்தைகளை முத்தமிட்டார்கள் தன்னுடைய குழந்தைகளை முத்தமிடுகின்ற போது ஒரு மனித வந்து கேட்கிறார் யார சூழல்லா ஏன் குழந்தைகள் இப்படி முத்தமிடுகிறீர்கள் சொல்லலாக சொன்னார்கள் அல்லா யாருடைய உள்ளத்தில இறக்கத்தை போடுகொண்டால அவர்கள் அடையாளங்கள் வெளிப்படும் எனவே உங்களுடைய உள்ளத்திலிருந்து கருணை இடித்ததுக்கு நான் என்ன செய்ய என்று சொல்லல்லாக வலைவசலாவர்கள் கேள்வி கேட்க அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள் அன்பானவர்களே எங்களோட குழந்தைகள் வாழ்க்கையில முன்னேறணுமா அந்த முன்னேற்றத்துக்காக நாங்கள் முக்கியமாக ஐந்து விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் தொடர்பாக இருக்கலாம் இதற்குள்ளே ஐந்து விடயங்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த குடும்பம் அந்த குழந்தைகள் அந்த தாய்மார்கள் எல்லோரும் நல்ல முறையிலே நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அதுல முதலாவது பாராட்டுதல் முதலாவது எங்களை குழந்தைகள் ஒரு விடயத்தை செய்தா பிள்ளைகளை பாராட்டணும் அவ்வளவு சொல்லுதுன்றா இந்த வாப்ப அம்மா சந்தோஷப்படுவோம் கண்ணியமானவர்களே இப்படி சந்தோஷப்படையில்டா இந்த பிள்ளைகளை பாராட்ட இல்லைன்னா நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் ஐந்து விடயங்கள்ல முதலாவது இந்த குழந்தைகளை பாராட்டணும் இந்த குழந்தைகளும் விளங்கிக் கொள்ளணும் வாப்பா அம்மாவை பாராட்ட சந்தோஷப்படுத்த இது முதலாவது விஷயம் இரண்டாவது அன்பளிப்புகள் இந்த குழந்தைகள் நல்ல விடயங்களை செய்கின்ற போது குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் எங்களால் அன்பளிப்பு கொடுக்கிறது உங்களை அன்பளிப்பு சக்த ஒரு அன்பளிப்போது பிள்ளைக்கு கொடுத்த அன்பளிப்பு அன்பளிப்பு இருந்த அவங்க பிள்ளைகள் எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள தொடர்பு சீராகும் குழந்தைகளை சீராக நல்ல முறையில வளர்க்கலாம் அடுத்து மூணாவது விஷயம் உதவி கண்ணியமான உதவி செய்யணும் முதலாவது பாராட்டுதை இரண்டாவது அன்பளிப்பு கொடுக்கிறது மூணாவது உதவி செய்யணும் குழந்தைகள் மஹரைபுலின் படிப்பார்கள் பின்னாலும் ஹோம்ஒர்க் செய்வார்கள் இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எப்போதும் நீங்க செய்யுங்க விட்டுவிடக்கூடாது எங்களால ஏந்த மாதிரி போய் பிள்ளைக்கு நாங்க சில சில ஹெல்ப்ளை உதவிகளை பண்ணுவோம் பிள்ளைகளும் வாப்பா உமாக்கு உதவிகளை பண்ணணும் சமைக்கிற நேரங்கள்ல தேங்காவும் பெண் பிள்ளைகள் இருந்தா ஆம்புல பிள்ளைகள் இருந்தா கடைகளுக்கு போய் தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் உம்மா காய்ச்சலோட இருக்கிறா டெப்லெட்டை கொண்டு வந்து கொள்ளு வரலாங்கி போச்சு உடம்புக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுக்குது உமா அப்படி இருங்கம்மா நான் கொலம் சார்ட இப்படி உமா பாப்பாட மனதில நாங்க சந்தோஷப்படுத்தணும் எங்களால உதவிகளை நாங்க செய்யணும் உதவி இருக்கணும் அடுத்து நாலாவது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் நேரம் பிள்ளைகளும் வாப்பா உமாக்கும்கு வாப்பா உமாவோட கதைக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும் இன்றைக்கு நேரம் கொடுக்கிறோம் வீட்டுல உள்ள மொபைலுக்கு நேரம் கொடுக்கிறோம் அடுத்த வீட்டில் உள்ள பெண்களோடு கதைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் அடுத்த வீட்டில் உள்ள பெண்களோட பெண்களை கதைக்கு நேரம் கடைக்கு போறதுக்கு போறதுக்கு நேரத்தை கொடுக்கறத போல முக்கியமாக ஒவ்வொரு நாள் அந்த குழந்தைகளுக்கு நேரத்தை கொடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கு நேரத்தை கொடுத்து இந்த குழந்தைகளுடைய விஷயங்களை நாம கண்காணிக்கணும் கண்ணி மாணவர்களே உடல் சார்ந்த சந்தோஷங்களை பிள்ளை கொடுக்கணும் எங்களை பிள்ளைகளை முத்தமிடும் தலையை தடகணும் பாராட்டணும் இப்படியான விடயங்களை செய்யணும் ஐந்து விஷயம் முதலாவது பாராட்டுதல் இரண்டாவது அன்பளிப்பு கொடுத்தல் மூணாவது பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது பிள்ளைகள் வாப்பா உதவி கொடுக்கிறது பிள்ளைகள் வாப்பா அம்மாவோட கதைக்கிறதுக்கு நான் என்னை செய்யணுமா என்ன ஏது சொல்லு வாப்பா அம்மாவோட நேரம் கொடுக்கிறோம் வாப்பா பிள்ளைகளுக்கு இந்த ஐந்து விஷயமும் அதாவது இருக்கோணம் இருக்கின்ற போது இந்த குழந்தைகளும் இந்த பெற்றோர்களும் சிறந்தவர்கள் சமூகத்தில் உருவாகுவார்கள் கண்ணியமானவர்களே இந்த விஷயத்தை கவனமாக உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது அல்லஹா புசுலா இந்த குழந்தைகளை நல்லவர்களாக நாங்கள் ஆக்க இந்த என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த குழந்தைகளை நல்ல வழிகளுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒரு செப்படிய வயா நிகழ்ச்சி நடக்குது குழந்தைகளை அனுப்பி வைக்க வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் செய்கிறார் சுமக நல்லா இன்னைக்கு ஏழு வயதுல தான் எங்களுக்கு போகுது அந்த பிள்ளைக்கு அப்பதான் சொல்லக்கூடிய வயது சொல்லுமாறு ஏற வயது சொல்லுக பரவ இல்லை தொல்லாத்தி வாப்பமாக்கு குற்றம் ஆனா பிள்ளைக்கு சொல்லுமா ஒன்பது வயசாகும் போது சொல்லக்கூடிய ஹரி சீதாவில் அப்படியே செஞ்சிட்டாங்க கண்ணியமானவர்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன உம்மா அந்த உம்மா வயசு இருக்கின்ற பல முற குருவான ஓதினா அந்த குழந்தை கண்ணியமானவர்களே ஏழு வயதுல குருவான முழுசா முடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக மாறுது ஆனா இன்று வாழக்கூடிய குழந்தைகள் இன்று வாழக்கூடிய தாய்மார்கள் எப்படி இருக்கிறார்கள் கண்ணியமானவெல்லாம் பாதுகாக்க வேண்டும் ார்கள்த்தேக்கொர்வானுடைய அழகை கேட்க மலக்குமார்கள் கீழ் வாழ்த்து திறங்குவார்கள் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய வீட்டிலே போகக்கூடிய பாடுகள் எங்களுடைய வீட்டிலே போகக்கூடிய பாட்டுகள் மூலமாக என்ன செய்கிறார்கள் இறங்கக்கூடிய மதக்குமாரிகளை இறங்க விடாமல் தடுக்கக்கூடிய நாங்கள் எல்லாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம்மார்களே அன்பான பெற்றோர்களே அன்பான குழந்தைகளே நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை சுமந்தவர்கள் முழு உலகிலும் கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் அதிலே நூற்றி கோடி மக்கள் தான் முஸ்லீம்கள் மீதமுள் ஐநூத்தி நாற்பது கோடி மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் உருவான ஹரீஸை தெரியாதவர்கள் அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள் நரகத்தை தெரியாதவர்கள் துவக்கத்தை தெரியாதவர்கள் இன்று அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பண்பாடை காட்டிருக்கிறோமா ஒரு தாய் என்ற வகையிலே அடுத்த வீட்டிலே ஒரு அந்நிய தாய் இருந்தால் அந்த தாய்க்கு எங்களுடைய முன்மாதிரியை காட்டிருக்கிறோமா நாங்கள் மத்த போகக்கூடிய குழந்தைகள் பாடசாலையில மேல்வாப்புலே பறிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ற வகையிலே நாங்களும் பாடசாலைக்கு செல்கிறோம் ஒரு அந்நிய பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளையோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற முறை என்ன அந்த குழந்தை நின்று கொண்டு குடிக்கிறது நாங்கள் நின்று கொண்டு குடிக்கிறோம் என்றால் எங்களுடைய பண்பாடு சமூகத்திலே அபூ ஜகு உருவாக்கி இருக்கிறத தவிர அபு சாலைகளை உருவாக்கவில்லை தன்யமானவர்களே அபு ஜகல் நபியை அபூ ஜகல் நபியைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பண்பாடுகள் நாங்கள் நடக்கக்கூடிய நடத்தை இதன் ஊடாக என்ன செய்கிறார்கள் சமூகத்திலே அபூ ஜகு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு செல்கிறார்கள் அபு சாலிப்கள் கூடவில்லை அன்பானவர்களே நாங்கள் இந்த இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் அவர்களுக்கு பள்ளியில என்ன நடக்கிறது முகம் மூடியதற்கு பின் அதுக்குள்ளே என்னென்ன விடயம் இருக்கிறது என்று தெரியாது ஏன் முகமூடுகிறார் என்று தெரியாது தண்ணியமானவர்களே இதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதை அவர்கள் பண்பாடு ரீதியாக எடுத்துச் சொல்வது என்னுடைய பொறுப்பு இஸ்லாம் நல்ல வழிகளை பின்பற்றுங்கள் நீர் பரவுவதாக இருந்தாலும் சாப்பிடுவதாக இருந்தாலும் இஸ்லாம் ஒரு வழிமுறையை காட்டித் தந்திருக்கிறது அந்நியவன் சாப்பிடுவதை போல எங்களுக்கு சாப்பிட முடியாது அந்நியவன் கதைப்பதை போல எங்களுக்கு முடியாது ஏதோ ஒரு கம்பெனி ஆயிரம் நிமிஷத்தை புரியத்தாக எந்த நேரம் போன கலைக்க முடியாது எல்லா விஷயத்தையும் கலைக்க முடியாது ஆகுமான விடயமாக இருந்தாலும் அலந்து கலைக்க வேண்டும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தன்யமானவர்களே ஐயாமத்து நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லுவார்கள் ஒரு பெரிய விஷயம் விட்டு வைக்கவில்லை எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கையாமுத்துறையின் பட்டோலையை வாசிக்கின்ற மனிதர்கள் சொல்லுவார்கள் எனவே நானும் நீங்களும் எங்களுடைய சாய்மார்களும் இந்த வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளும் கையாம்புத்துறையினாலே பட்டோலையை வாசிக்கின்ற போது இந்த வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது எனவே அன்பானவர்களே என்னுடைய பட்டோலையிலே நன்மைகள் நிறைந்த பட்டோலையாக சுவர்க்கம் செல்வதற்கு தகுதியான பட்டோலையாக வலது கரத்திலே கிடைக்கின்ற பட்டோலையாக நல்லவர்கள் இருப்பார்கள் பூமிக்கு மேலால் நல்லவர்கள் பாதுகாப்பு அவள் செய்யக்கூடியவர்கள் இந்தியாவாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் சொல்லுகிறான் பூமிக்கு மேலால் பட்டம் பதவியோடு யார் இருந்தாலும் வசதியோடு யார் இருந்தாலும் நல்ல செய்து கொண்டிருந்தால் அவர்கள் தான் பூமிக்கு மேலே கண்ணியமானவர்களே அந்த சிறப்பை நாங்கள் பெற என்றால் சாலையான அமல் நல்ல குணம் சாலையான குழந்தைகள் எங்களுக்கு இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே எங்களை துவர்த்தத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் எனவே கண்ணியமான பெற்றோர்களே மண்யமான தாய்மார்களை இந்த குழந்தைகளுடைய விடயத்திலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய சில முறைகளும் இருக்கிறது முதலாவதாக இந்த குழந்தைகளுக்கு அல்லாஹுவால் எமக்கு கிடைத்த அமான குழந்தைகளை பற்றி நான் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அமான நியமத்துக்கு அல்லாஹு நாங்கள் ஜவாபு செல்ல வேண்டி வரும் என்று நினைத்தால் இந்த குழந்தைகளுடைய விடயத்திலே நாங்கள் பராமகமாக இருக்க மாட்டோம் இந்த பிள்ளைகளுடைய விடயத்திலே பராமகமாக இருக்க மாட்டோம் நகர்த்த முடியாது என்று யோசித்தால் தலையிலே போட்டுக் கொண்டால் இந்த குழந்தைகளுடைய விடயத்திலே ஒவ்வொரு செகண்ட் கவனம் செலுத்துவார்கள் எனவே முதலாவது இந்த குழந்தைகள் எங்களுக்கல்லா தவிர்க்கின்ற நேமஸ் அமானதம் பொறுப்பு இதை ஒன்றால் பொறுப்பை விசாரிப்பார் என்பதை மனதிலே நாங்கள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் கண்ணியமானவர்களே இந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும் சொல் அல்லு சிறார்களுக்கு அன்பு காட்டினார்கள் சின்ன பிள்ளைகளை கண்டால் சலாம் சொல்லுவார்கள் கண்ணியமானவர்களே முதலாவது விஷயம் சொன்னதை போன்றும் இரண்டாவது விஷயம் அன்பு காட்டுதல் இந்த அன்பு இருக்கிறதே நபி சொல்ல அல்லாஹு அவர்கள் அழகாக அன்பு காட்டினார்கள் சிறியோருக்கு இரக்கம் காட்டாத சிறியோருக்கும் இரக்கம் காட்டாதவர்கள் பெரியோருக்கும் மரியாதை செய்யாதவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் யாரார் இருக்கட்டும் சமூகத்திலே தலைக்கு மூத்தவர் எங்களை விட ஒரு வயதிலே மூத்த ஒரு வகுப்பு இருக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும் மாணவியாக இருக்கட்டும் பெட்டார்களை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அவர்களை நானா எங்கள் கௌரவமா கூப்பிட சொல்லி இஸ்லாம் சொல்லித்தாரா பண்பு எனவே கண்ணியமானவர்களே அடுத்த விஷயம் தாராளமாக பிள்ளைகளுக்கு செலவிட வேண்டும் செலவிடுகின்ற விஷயத்திலே கஞ்சத்தனம் காட்டக்கூடாது அல்லாவின் தூதர் செல்லாகோ அலை சொன்னார்கள் இந்த குழந்தைகளுக்கு செலவழிக்கின்ற செலவுகள் நிச்சயமாக செய்யாமல் பல இரட்டிப்பாக ஆக்கப்பட்ட குழு கூலி வழங்கப்படும் இது சதக்கா என்று சொன்னார்கள் அடுத்து மாத்திரம் அல்ல பிள்ளைகளுக்கு நாங்கள் செலவழிக்கின்ற போது பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பளிப்புகள் கொடுக்கின்ற போது இதில் பாரபட்சம் காட்டாமல் எல்லோருக்கும் சமனாக கொடுக்க வேண்டும் உறுப்பு விஷயமாக இருக்கட்டும் அன்பு காட்டுகின்ற விஷயமாக இருக்கட்டும் செலவு விஷயமாக இருக்கட்டும் வகுப்புகளுக்கு அனுப்புகின்ற விஷயமாக இருக்கட்டும் நான் அனுப்பினேன் ஆனால் தம்மியை இந்த வகுப்புக்கு அனுப்புறது சொல்லி சம்மி வாப்பகமான பொறாமப்பெல்லக்கூடிய அளவுக்கு உருவாக்கிறார்கள் பொறாமைய விஷயம் சாதாரண விஷயம் அல்ல இந்த பொறாம உருவாக்கி முதலாவது சகோதரத்திலிருந்து ஆரம்பி சகோதரன் உடன் புலம்புக்கு தான் புறாமை முதலாவது ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ள இருந்துதான் இந்த பொறாம ஆரம்பிக்கும் எனவே கண்ணியமானவர்களே இந்த குழந்தைகளை பாத்தியமா கருதுங்க இந்த குழந்தைகள் நாங்க விரோதம் விரோதம் சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகளை விடவும் விரோதிகளை வைத்திருக்கிறார் இஸ்லாமிய அது உள்ள அது ஒரு விரோதிகள் அவங்களுடைய குழந்தைகள் இருக்கும் எனவே அந்த விரோதம் உள்ள குழந்தைகளை அவங்களுடைய குழந்தைகளை ஆக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே யுத்தம் நடக்கும் சில குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா காலம் பறந்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு கொஞ்சம் கால் முத்தியதுக்கு பின்னால் கொஞ்சம் கையிலே பணம் கிடைத்ததுக்கு பின்னால் வாப்பா உமா வீட்டை விட்டு விரட்டுறார்கள் வாப்பா உமா குடிசையில் அடுத்து அவர்களை வீட்டுல போய் இருக்கிற அளவுக்கு இருக்க முடியாம பெற்றோர்களை விரட்டி விட்டு அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய சமகாலத்தில் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது எனவே கண்ணியமானவர்கள் ஏன் காரணம் அந்த பிள்ளைகளுக்கு பொது அறிவு இஸ்லாமிய அறிவு கொடுக்கப்படவில்லை அடிப்படை கொடுக்கப்படவில்லை அடவு கொடுக்கப்படவில்லை இந்த அடவு கொடுக்காவிட்டால் இந்த ஒழுக்கம் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக குழந்தைகள் சமூகத்திலே பாரிய விளைவை சந்திப்பார்கள் சொல்லக்கூடியவர்கள் பாப்பா உண்மா பாப்பா இல்லாதவங்க எத்தையும் இல்ல உண்மையான எத்தீம் விழா எய்வின் வளா அதின் அறிவு இல்லாம ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்க சமூகத்தில் அவங்க தான் அவங்க தான் அனாதைகள் வாப்ப அம்மா இருந்தாலும் அவங்க தான் சமூகத்துல அனாதைகள் எங்களை குழந்தைகளுக்கு அறிவை கொடுக்கலையா எங்க குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்க இல்லையா வயதுக்கு முகத்தவர் போனா இறங்கி நடக்கக்கூடிய பழக்கத்தை எங்களை புள்ள சொல்லக்கூடிய வயதை நாங்க பழக்கம் இல்லையா இதெல்லாம் தன்யமானவர்களே இந்த பருவங்கள் வருகின்ற போது பத்து வயதுக்கு பின்னால் எங்க பிள்ள சொல்ல இல்லையா இந்த வாப்பு அம்மா விளங்கி கொள்ளணும் எங்களை பிள்ளைக்கு கொடுக்க இல்லை அனாவே கூடுதலாக கவனம் செலுத்துங்க அல்லா எங்களுக்கு தந்திருக்க மிகப்பெரிய அமானம் சிறு வயதிலே புள்ளைகளை பழக்குங்க அல்லாவுக்கு சிறம்பணிய அல்லாவுக்கு சொல பழக்குங்க நிச்சயமா அந்த புள்ள பத்து வயதுக்கு பின்னால பின்னாலே இருபது வயதுக்கு பின்னாலும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் கட்டுப்பட மாட்டார்கள் வாப்பா உம்மாக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் அல்லாவுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் எனவே கண்ணியமானவர்களே ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் பிள்ளையை அல்லாவுக்கு முன்னால் சுஜி செய் வைத்தால் அல்லாவுடைய தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாக சுஜி செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கினால் பிள்ளைகள் ஒரு எங்களுக்கு முன்னால் கட்டுப்படுவார்கள் நாங்கள் எப்போதும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய கடமைகளை பற்றியும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் நாங்கள் அதில் நினைத்திருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே குறைவு செய்கின்ற போது அதை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த விஷயத்திலே குறைவு வைத்துவிடக் கூடாது அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே எங்களுடைய பிள்ளைகள் சிந்தனை செயல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் குழந்தைகளுக்கு உடம்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் எந்த குழந்தைகளை விளையாடக் கூடாது எங்கட மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய அமைப்புல எந்த விளையாட்டு இருக்குமோ எந்த கூத்து இருக்குமோ அது வேண்டாம் எங்கட மார்க்கம் எங்களுக்கு பெருசி பாடசாலைகளை சில காலம் வாழ்ந்தா சில காலங்கள்ல என்ன செய்வாங்க பாட்டுகளை போட்டு ஆடுவாங்க மந்திரி வாராரு எங்க ஊருக்கு அவருடைய தரம் உயர்த்தி கொடுத்தாரு எங்கெல்லாம் சொல்லி எங்கட மார்க்கத்தை நாங்க விட்டு விட கூடாது இஸ்லாசில கூடாது எங்களுக்கு இப்படித்தான் உங்களுக்கு மரியாதை செய்ய முடியும் எங்களை முன்மாதிரி அவங்களுக்கு காட்டோடும் நாங்க முஸ்லீம் இங்க இல்ல எங்களுக்கு எங்களுக்கு பின்னால எங்களுக்கு சுவருக்கம் இருக்குது எங்களை உயிரி போனதுக்கு பின்னால்தான் இந்த உலகம் ஒரு மாட்டக்கூடிய உலகம் சொற்ப இன்பமான உலகம் இத பார்த்து யாரெல்லாம் இன்பம் கொள்றாங்களோ அது இன்பமே இல்லை இந்த வார கவலைகள் கவலைகள் இந்த வார கஷ்டங்கள் சத்தாலிய கஷ்டங்கள் இங்கு வரக்கூடிய துன்பங்கள் தற்காலிக துன்பங்கள் இங்கே நாங்கள் கடன் பெற்றால் சகோதரன் அடுத்த வீட்டுக்காரன் பழகினவங்க யாராவது உதவி பண்ணுவாங்க கண்ணியமானவர்களே தாய்மாரி என்ன செய்வார்கள் சோகம் இல்லாம வந்தா வாப்ப அம்மா பாப்பாங்க வாபிக்கு சோகம் இல்லாம வந்தா எங்கட பெரிய பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுவாங்க கண்ணியமானவர்களே ஆஹ்ராவுல எந்த அதாவது அந்த காலத்துல ஆகிராவில் வரக்கூடிய கஷ்டம் இருக்கிறது அல்ல நிரந்தரமான கஷ்டம் அங்கு பெறக்கூடிய கை சேதம் தான் நிரந்தரமான கை சேதம் அந்த கை சேதம் எனக்கு உங்களுக்கும் யாருக்கும் வந்துவிடக் கூடாது பயிற்றுகளாக உருவாக்குங்கள் குழந்தைகளும் அம்மா தான் எங்களுக்கு சட்டம் போட்டு திருத்த வேண்டும் என்று பிள்ளைகள் நினைக்க வேண்டாம் இன்று ஒரு விஷயத்தை அடிப்படையாக நாங்கள் விலங்கிக் கொள்ள அதாவது சில ஊர்களிலே போலீஸ் இருக்கும் சில ஊர்களிலே போலீஸ் இல்லை பொலிஸ் இருக்கின்ற சில ஊர்களே கலவுகள் கூறுதலாக இருக்கும் ஆனால் அந்த பாதுகாப்பு இல்லாத நிறைய ஊர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பொலிஸ் பாதுகாப்பு இல்லாமல் கூட சில ஊர்களே கலவுகள் வஞ்சகம் அந்த புரட்டு அந்த தன்மைகளே இல்லை அதே போன்று நிர்வாகத்துணி பெரிய அளவில் இல்லாமல் அழகான ஊர்கள் நிறைய இருக்கின்றன சில வரைகளில் நூறுகளில் நிறைய பள்ளிகளை சட்டம் போட்டிருப்பார்கள் என்றால் எங்களுக்கு சட்டம் போட்டு நிர்வாகம் ஒரு சட்டத்தை போட்டுத்தான் நாங்கள் திருந்துவோம் என்று யாரும் இருந்துவிடக் கூடாது அல்லாறு அசூலங்களுக்கு சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார்கள் இது கூடாது அந்நியவர் ஆறுவதை போது எங்களுக்கு ஆட்டம் போட முடியாது பருவ வயது அடைந்த பெண் பிள்ளைகள் சிறு புலாயத்தில் இருந்து வருகின்ற சின்ன பிள்ளைகள் தங்களுடைய உடம்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டிலே உள்ள வாகனத்திலே தூசி போடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறோம் வெறுக்கிவிடும் என்பதற்காக வேண்டிய பெருமதியான ஆடைகளை ஒரு நாளும் போட்டி வைக்கிறோம் ஆனால் எங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் புலவையை போட்டு மூடிக்கொண்டு போனால் கேள்வி கேட்கின்ற சமுதாயமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது எனவே ஒவ்வொரு பிள்ளைகளை எங்களை பாதுகாத்துக் கொள்ள என்னுடைய ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய கவனப்படுங்கள் எதை என்னுடைய பிள்ளை படிக்கிறாள் என்னுடைய பிள்ளை எதை வாசிக்கிறாள் என்னுடைய பிள்ளை யாரோடு பழகிறார் என்பதை தாய்மார்கள் கவனிக்க வேண்டும் அடுத்தது நண்பர்களோடு ஓய்வு நேரத்தில் எங்க கிடைக்கிறார் எந்த புள்ள பேசி எங்க தங்குறார் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் எங்களை எல்லா இடத்துக்கு போகும் வரும் பத்து வருஷமா எங்களை சாலையான குழந்தையா வளர்ந்துருப்போம் ஒரு நாள் திப்போறதுக்கு அனுமதி கொடுத்திருப்போம் இரண்டு நாள் திப்போறதுக்கு அனுமதி கொடுத்திருப்போம் அல்லது நெருக்கமான ஒரு நண்பருடைய வீட்டு நன்றியுடைய வீட்டில் இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருப்போம் அன்றைய நாள் போலும் குழந்தை சீரழிவதற்கு பின்னால் கை செய்தப்பட்டதுக்கு அடுத்தமே கிடையாது கண்ணியமானவர்களே ஒவ்வொரு நிமிடமும் இந்த புள்ள எங்க தானா இருந்துச்சு இந்த பிள்ளைய பத்திரமா பார்த்து கொள்ளுங்க இந்த பிள்ளைய நாங்க பக்குமா வளர்த்த அன்னிய கண்ணுக்கு எந்த புள்ள படையில் பத்து வருஷமா ஒரு நாள் உங்கள்ட்ட இருக்குது அம்மா நிலம் இதை ஒவ்வொருத்தரும் செங்கிக் கொள்ள வேண்டிய வேலை தனியமானவர்களே அல்லா தந்த பிள்ளைன்னு சொல்லி நினைச்ச மாதிரி பிள்ளை எங்களுக்கு பயன்படுத்தலாம் அல்லா தந்திருக்கிறான் அமான நியமத்தாக இந்த நியமத்தை ஒரு நாள் விசாரிப்பான் இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தினால் அல்ல சொல்லுகிறான் இந்த நியமத்தை பாதுகாப்போம் என்று சொல்லவில்லை இந்த நியமத்தை அல்லா கூட்டி தருவதாக சொல்லுகிறான் பிள்ளைகளுடைய அருள்களை எல்லாம் கூட்டி தருவார் பிள்ளைகள் மூலமாக வாப்பா எப்போது கண் குளிர்ச்சியாக இருக்கும் சில பிள்ளைகள் வாப்பாவுமா எப்போது தலையிடுதான் எப்போது செலவுதான் எனவே கண்ணியமான தாய்மார்களை இந்த பிள்ளைகளை தொந்தரவாக எடுத்துக் இந்த பிள்ளைகளை அருக்கொடையாக அடுத்த விஷயம் உயர் பண்புகளை இந்த பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும் உபகாரம் செய்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கின்ற உண்மை பேசுகின்ற நேர்மையாக நடக்கின்ற மத்தியிலே வளர்க்கின்ற பிள்ளைகளை செய்யக்கூடிய விஷயங்கள் சமூகத்தோட எப்படி நடக்கணும் அதிரத்தோட மாநிலமோட எப்படி நடக்கணும் ஒரு ஆசிரியர் எப்படி நடக்கணும் அடுத்த வீட்டுக்காக எப்படி நடக்கணும் உறவினோட எப்படி நடக்கணும் எப்படி நடக்கணும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க பிள்ளைகளும் அந்த பரம்பரை எங்களுக்கு தெரியாது போனால் நாங்கள் கை செய்தப்பட வேண்டி வரும் எனவே இந்த பரம்பரைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த பரம்பரை மிக முக்கியமானது இன்றைக்கு நிறைய பேருக்கு பரம்பரை தெரியாது உறவுகள் தெரியாது சிலர் சொல்வார்கள் என்னுடைய நானா தம்பி மட்ட மாதிரி தான் பழகிறது கண்ணியமானவர்களே மற்ற உறவை சொல்லிக் கொடுங்க நடக்க சொல்லுங்க நடக்க சொல்லுங்க அது முறை இஸ்லாம் காட்டுத்தார முறை அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களை பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்களை கவனம் செலுத்துங்க ஒழுக்கத்துல நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன இந்த சிறு பிள்ளைகளுக்கு போன்களை வாங்கி கொடுக்காதீங்க கம்ப்யூட்டர்களை சிறு பிராயத்துல கொடுக்காதீங்க கொடுத்தா கொஞ்சம் கண்காணிங்க ஒரு அடிப்படை விஷயம் இருக்குதுல கொம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப் இருக்குது மொபைல் போன் இருக்குது அதே போன்று டிவி இருக்குது ஒரு அட்டவணைகள் என்பது ஒரு அட்டவணை கொம்பியூட்டர் லேப்டாப் போன் இது மூணு ஒரு அட்டவன டிவி என்பது ஒரு அட்டவணை டிவி இருக்கிறது கண்ணியமான டிவி என்பது ஒரு பகுதி டிவி இருக்குது இது செதுள் பண்ணப்பட்டது இதுல காலையில் மாலை வரைக்கும் இன்னும் நிகழ்ச்சி தான் அறிவிப்பான காட்சிகளை வாப்பா உமாவாக இருந்தோம் இருந்தோ அல்லது வாப்பா மகளாக இருந்தோ ஆகணும் பார்க்கக்கூடியவர்கள் அது ஷெடியூல் பண்ணப்பட்டது எங்களுக்கு மாத்த ஏதா அதுல போறதை பார்க்கணும் தனியமான அது பயங்கரமானது அதுல காட்டப்படக்கூடிய காட்சிகளை பயங்கரமான காட்சி இரண்டாவது திருமணம் எப்படி முடிக்கணும் வாப்பம் எப்படி கொள்ளணும் வாப்பம் எப்படி தப்பிக்கு ஓடணும் உங்களோடு இருக்கக்கூடியவர்களை எப்படி நாங்க பகிழ்ச்சிக் கொள்ளணும் நஞ்சு கருத்தாக காட்டப்படுகிறது எனவே கண்ணியமானவர்களே அந்த டிவி இருக்குது நீங்க பயங்கரமானது சேவையானத்தை மட்டும் நீங்க அப்படி இல்லாம உங்களுக்கு வேற வழியில் அதை பார்க்கலுமா டிவி வேண்டாம் வீட்டுக்கு முழுமையா ஒதுக்கிடுங்க அடுத்த ஒரு விஷயம் இருக்கு கண்ணியமானது செதுவு பண்ணப்பட்டது அடுத்தது போன் கம்ப்யூட்டர் இந்த விஷயங்கள் கண்ணியமான பயன்படுத்துவாங்க இதை பதிக்கும் இதுல நல்ல நல்ல பயான்களை கேட்கும் ஆனா எங்கட நல்ல எண்ணம் இல்ல குழந்தையா இல்லன்னா எங்கட புள்ள இந்த போனை வச்சு பாவத்தை சம்பாதிக்கும் குழந்தைகளை வச்சு இந்த குழந்தைகள் மூலமாக கண் தந்து கையாபுத்து நாள் இந்த குழந்தைகள் மூலமாக துவக்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அல்லாஹ் கபூ சென்று கொள்வானாக இல்ல அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக ஏ அல்லா உனக்கு பொருத்தமான தாய்மார்களாக இந்த தாய்மார்களை கபூர் செஞ்சு கொள்வாயாக ஏ அல்லா இந்த பிள்ளைகள்லாம் உனக்கு பொருத்தமான பிள்ளைகளாக ஆக்கியால் சொல்வாயாக இந்த ஊருக்கு வரக்கத்தை கொடுத்திருவாயாக இந்த ஊர்ல இருந்து பெண்களை உருவாக்கிடுவாயா யா லா உங்களுடைய உமத்துக்கு உன்னுடைய மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய தாய்மார்களாக எங்களுடைய தாய்மார்களை ஆக்கி வருவாயாக யா அல்லா எத்தனையோ தாய்மார்கள் தியாகம் செய்து எங்களை விட்டு பிரிந்து கபூர்லே யா அல்லா அந்த தாய்மாரிய கபர்களை பிரகாசமான கபு ஆக்கி வைப்பாயாக யா ல்லா என்னுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் பரிபூர்ண கூலே செஞ்சிருவாயா யா லா சக்கராசுரி சந்தர்ப்பத்திலே களிமாவை அனைவருக்கும் மொழியை செய்வாயா யா ல்லா இந்த தடுமாட்டம் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் அழகான முறையில் இந்த களிமாவை நல்ல சிரித்த முகத்தோட இந்த உலகத்தை விட்டு புரியக்கூடிய பாச்சியத்தை அனைவருக்கும் கபு செஞ்சிருவாயாக யாழ்லா என்னோட துவாக்களையும் தனிப்பையும் கிருஷியை கொண்டு கபு செஞ்சு கொள்வாயா